ஆசுரீம்மா கௌன்ய தோயாந்தம் கிம் தே மூடாகா நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அந்த மூடர்கள் அதாவது மனித உடம்பை சரியாக பயன்படுத்தாத மனிதன் பெயரில் உயிரில் கொடுத்த இந்த ஜீவனுக்கு பகவான் கொடுத்த இந்த அற்புதமான மனுஷிய சரீரத்தை சரியாக பயன்படுத்தாதவனை அப்படி சொன்னால் தான் புரியும் இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம லெவலுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் இந்த ஹியூமன் பாடியோட வேல்யூ புரியணுங்கிறதுக்காக தான் பிறவி எவ்வளவு உயர்ந்தது வாழ்க்கை எவ்வளவு குறுகியது அதனால தான் பரிமேலழகர் சொன்னார் சில்நாள் பல்பினி சிற்றறிவினர் கற்க கசடரை கற்பவை கற்றவன் நிற்க அதற்குத்தக குரலுக்கு நீங்கள் பரிமேலழகர் ஒரே படித்து பாருங்க அவர் சொல்கிறார் நாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறோம் அதில் ஏகப்பட்ட வியாதி என்ன நம்ம புத்திக்கு வந்து அவ்வளோ இன்னும் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இல்லை எல்லாம் ஒரு ஆர்டினரி தான் ஆனால் நம்ம படித்தோம்னா நம்ம புத்திக்கு பிரகாசம் வரும் தேர் ஃபோர் கற்க சில் நாள் பல்பினி சிற்றறிவுடைய நாம் இந்த வாழ்க்கையில் அறிவை நன்கு வளர்க்க வேண்டுமானால் முதலில் கற்க வேண்டும் அதுவும் கற்பவை கற்க வேண்டும் அதை கசடரக் கற்க வேண்டும் கற்றால் போதாது அந்த அறிவு நன்றாக வலுப்பட வேண்டுமானால் அதற்குத்தக வாழ வேண்டும் ஆக இந்த மனித உடலில் வாழ்கிறது அவ்வளவு பெரு விசேஷமாக சாஸ்திரம் எம்ஃபசைஸ் பண்ணுறது ஒவ்வொரு க்ஷணமும் இந்த இதை வீண் பண்ணாதே இதுக்கெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணுறாங்க இகைவ நரக்கவ்யாதே சிகித்ஸாம் நோதியம் ஸ்தானம் சருஜ் கிம் கரிஷியம் அழகான ஸ்லோகம் இது எங்கே இருக்கு தெரியல கேனாபி கவினான்னு விட்டார் இகைவ நரகவியாதேகே சிகிச்சா துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கான துன்பம்ங்கிற நோய்க்கான மருந்த தொடர்ந்து வருகிற துன்பம் என்கின்ற நோய்க்கான மருந்தை இந்த மனித உடலிலே வாழும் பொழுதே உயிரானது பெறவில்லை என்றால் வேறு உடல்களில் எங்கு சென்று பெற முடியும் அப்படின்னாரு கைவ இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நரக்கவியாதே நரக்கவியாதினா என்ன அர்த்தம் துன்பங்கிற வியா நோய் துன்பங்கிற நோய்க்கு சிகிச்சாம் யா ந கரோதி எவனொருவன் வைத்தியம் செய்யவில்லையோ துன்பத்தை அட்ரஸ் பண்ணத் தெரியணும் துக்கத்தை அட்ரஸ் பண்ணத் தெரியணும் இந்த உடம்பில் வாழ்ந்துட்டுருக்கிற போதே துக்கத்தை எவனுக்கு ச அதுக்கு வைத்தியம் பண்ணிக்க தெரியலையோ இங்கே வந்து ஔஷதம் இருக்கான் இந்த உடம்பில் வாழ்கிற போது தான் மருந்து கிடைக்குமா வைத்தியர் கிடைப்பாராம் வேறு உடம்புக்குள்ளே போயிட்டால் துன்பம் உடம்புக்குள்ளேயோ வேற எங்கேயோ நரகத்துக்கோ எங்கேயோ போயிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு வைத்தியரும் கிடையாது மருந்தும் கிடையாது மருந்தும் இல்லாத வைத்தியரும் இல்லாத இடத்துல போய் துன்பத்தை நீக்கிக்க முடியாது இந்த மனித உடலில் நீ வாழ்கிற போது துன்பத்தை போக்கிக்கிறதுக்கான மருந்தாகிய சாஸ்திரங்கள் இருக்கின்றன அதை எடுத்து உபதேசம் பண்ணுகிற குருமார்கள் இருக்கிறார்கள் அதை நீ பண்ணலேன்னு சொன்னால் வேறு சரீரத்துக்குள்ளே போனேயானா இந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக கத்வா நிரௌஷம் ஸ்தானம் நிரௌஷம்னா மருந்தில்லாத இடத்துக்கு போய் மருந்தெல்லாம் அவைலபுளாக இருக்கிற இடத்துல அதனால தான் எல்லாம் ரெண்டு மட்டுறாங்க வயசான ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிற இடமா பார்த்தானே தங்குறாங்க இருக்காங்க ஹிமமலையில் கோஹிலியாக போய் வயசான பிறரு இருக்காங்க எல்லோரும் இந்த சிட்டிசன் சீனியர் ஹோம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கா ஃபஸ்ட்டு முதல்ல கேள்வி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா டாக்டர்ஸ்லாம் எப்படி எல்லா விவரமும் தெரிஞ்சு தான் அங்கே போய் தங்குறான் அப்போ அதுக்கெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுற இங்கே இருக்கிறபோது இந்த அது ஃபிசிக்கல் இது ஜீவனுக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு அந்த அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது உயிர் வேறு உடல் வேறு அதனால் அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க பொன்றுங்கால் பொன்றா துணை பின்னால் வரப்போகிறது அதுதானே ஆக அப்படி அது ஒரு ஸ்லோகம் இகைவ நரகவியா தேக சிகித் கத்வா நிற உஷதம் ஸ்தானம் சருஜஹ்கிங் கரிஷ்ய சருஜஹான நோயோட இருக்கிறவன் அர்த்தம் நோயோடு இருக்கிறவன் மருந்தில்லாத இடத்துக்கு நோயோடு இருப்பவன் சென்று என்ன ஆவான் அங்கே என்ன செய்ய முடியும் ஆகையினால் இங்கே நோயும் இருக்குது மருந்தும் இருக்குது வைத்தியரும் இருக்க பிறவி நோய் பிறவி நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இத்தனை குரல் பாருங்க ரொம்ப அழகாக சொல்லிருக்கார் மருந்துங்கிற அதிகாரத்தில் திரு திருவள்ளுவர் முதல்ல வியாதி என்னன்னு தெரியணும் அதுக்கு காரணம் என்னென்னு தெரியணும் இந்த வியாதிக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இது வந்து ஃபிசிக்கல் பாடிக்கு மாத்திரம் இல்லை இமோஷனுக்கும் அதுதான் மனசுக்கும் அதுதான் நமக்கு என்ன டிசீஸு சைக்கலாஜிக்கல் டிசீஸு அதுக்கு காரணம் என்ன மாமியாரா நாத்தனாரா இல்லை பாஸாக யார் இல்லை என்னோடய அறியாமையா இல்லை என்னோடய பேட் ஹேபிட்டா அது அது அப்புறம் நோய் நாடி நோய் முதல் நாடி நான் என்ன நான் என்ன ப்ராப்ளத்தில் இருக்கேன் அதுக்கு ரீசன் என்ன அது எப்படி ஹவு டு ரிமூவ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தையும் கோட் பண்ணுறார் இந்த சரீரம் நல்லா இருக்கும்போதே இதை சம்பாதிச்சு விடணும் அப்புறம் முடியாது அதாவது ஐம்பது வயசுக்குள்ளே புண்ணியத்தை சம்பா சம்பாதிச்சு விடணும் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் அதாவது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா படிக்கணும் ஐம்பது வயசு வரைக்கும் நல்லா பண்ண பணத்தை சம்பாதிக்கணும் அப்புறம் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நிறைய புண்ணியம் செய்யணும் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம் வேதாந்தம் படிச்சுண்டு ஜீவோ பிரம்மைவன் அபராக எல்லாம் நார்ஜிதா வித்யா த்த்தீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜித்தம் புண்ணியம் சதுர்த்தே கிம் கரிஷியதி முதல்ல இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே எவன் படிக்கலையோ அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே எவன் பணம் சம்பாதிக்கலையோ அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே எவன் புண்ணியம் செய்யலையோ அப்புறம் கடைசி இருபத்தஞ்சி வருஷம் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படி ஸ்லோகம் இருக்குது பண்ணி ஆகணும் ஆனால் அதுக்காக வேண்டி இருபத்தஞ்சி வருஷம் பணம் மாத்திரம் சம்பாதிக்கணும் இல்லை புண்ணியம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டியே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலருந்தே வரணும் எல்லா ஆசிரமத்துலேயும் தர்மம் இருக்குது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பிரம்மச்சரியா தர்ம கிரகஸ்தர்ம வானப்பிரஸ்தர்ம எல்லாமே அறம்தானே இல் அறம் துறவு அறம் அறம் இல்லாமல் என்ன இருக்குது ஆகா ஆசுரியும் யோனிமாப்பன்னாக அந்த கீழான பிறவிகளை அடைந்தவர்கள் மூடாக நிந்தனை பண்ணுறார் இந்த அழகான மனித உடம்பை வீணடிச்சு விட்டான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்து விட்டான் ஆகையினால் என்னென்ன ஜென்மனி ஜென்மணி ஒரு உடம்புலையாக இருக்கான்னா அனந்த சரீரங்கள் ஜன்மணி ஜென்மனி மாம் அப்பிராப்பியவ அப்படின்னா என்னை அடையாமலேயே அப்படிங்கிறார் பேரின்பமாகிய இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை உடைய மனித உடம்பை அடையாமலேயே அப்படின்னு அர்த்தம் பேரின்பமாகிய இறைவனை உணர்வதற்கு அரிய உடைய மனித உடலை அடையாமலேயே அப்படின்னு அர்த்தம் என்னை அடையாமலேயேன அர்த்தம் ஹியூமன் பாடி கிடைக்காது நீ என்ன தான் நின்னாலும் சரி நீ ஊரெலாம் ஏமாற்றி அடித்து சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்படி போனேயான்னா உனக்கு ஹியூமன் பாடி கிடைக்கவே கிடைக்காது ஸ்பெஷல் நரகந்தான் உனக்கு உங்களுக்குலாம் தெரியல அப்படி தானே பண்ணுறான் இன்னெல்லாம் பண்ணுறாங்கிறீங்க ஒரு ஒரு லிஸ்ட்டும் பார்த்தா இந்த எலெக்ஷன் சமயத்தில் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தான் இருக்குது இவன் இவ்வளோ சம்பாதிச்சுருக்கான் அங்கே வச்சுருக்கான் இங்கே வச்சுருக்கான் இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல ஏமாத்தான் ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து அவன் நான் கோடி நாலு லட்சம் கோடி எடுத்துகிட்டு போயிடுறான் என்ன பண்ண முடியும் எல்லாம் மனோவி அண்ணனுக்கு அம்பு அம்பு ஐம்பது பங்களா தம்பி கீரம் ஐம்பது பங்களா எல்லாம் வந்து அப்படி பெரிய சாம்ராஜ்யம் கடைசியில் என்ன பண்ண போகிறதுன்னா சந்தனப்பட்டியில் போட்டு மூடி மூடிடு உள்ள கீழ கீழே குழியில் இறக்கிடுவோம் போட்டதுனால மாத்திரம் என்ன ஆயிடுத்து சந்தன டப்பாவில் வச்சா சந்தன கட்டையில் வச்சு எரித்தா என்ன ஜென்மணி ஜென்மணி மாம் அப்பிராப்பியை இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் மனித உடலின் சிறப்பை ரொம்பவே ஆழமாக சொல்கிறது உயிருக்கு கிடைத்திருக்கிற மனித உடலின் மேன்மையை மிகவும் ஆழமாகவே நமக்கு உணர்த்துகிறது அப்புறம் வந்து ததஹா அதமாம் கதிம் சரி கொஞ்சம் முதல்ல சிங்கன்னு கொடுத்தீங்க அடுத்த பிறவி என்னென்ன புழுனுடர் அதுக்கும் கீழ்தான் தள்ளுவோமே தவிர இப்போ பண்ணியிருக்கிற அக்கிரமத்துக்கு அழுதுண்டே இருக்கணும் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் புகுந்து புகுந்து அழுதுண்டுருக்கணும் இது பிரபஞ்ச நியத்தி அதுக்காக வேண்டி என்னை ஏன் படைப்பானே ஏண்டா சாமி என்ன படைத்த அப்படின்லாம் என்ன பண்ணுறது படை சிருஷ்டியோட அம்சம் இப்படி இருக்குது இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம பேச முடியும் ஏன் வந்ததுன்னு கேட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லை எல்லோருக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கிறபோது ஒருத்தனும் ஒருத்தர் கேள்வியும் கேட்கறது இல்லை துக்கம் வர்றபோது தான் எனக்கேங்கிறான் இல்லையா மகிழ்ச்சியாக இருக்கிற போது யாராக ஜோசிட்டு போவேண்ணா என்ன ஜோசிட்டு போய் நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்ன ரீசன் சொல்லுங்கள் சார் என்ன காரணம் தெரியல இப்படி தானே போகிறது அப்படின்னா அப்படி ஒருத்தனும் கேட்க போகிறதில்ல கஷ்டம் வரும்போது தான் கேட்க போகிறான் அதெல்லாம் நான் வர்ணிக்கல போகிறோம் அதமாம் கத்தியும் தத்தகா மேலும் கீழே கீழே தான் போவானே தவிர மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதனால தான் ஞான் வச்சுங்கோ ஹிந்து மதம் இந்த என்னது டார்வின் தீரியை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது நம்முடைய சனாதன வைதிக மதம் டார்வின் தீரியை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது பரிணாமவாதம் அப்புறம் இன்னும் முதல்ல நீரில் இருந்தது நீர்லேருந்து நீர்லேயும் நிலத்துல இருக்கிறது வந்தது அப்புறம் நிலத்துலையே வந்து சின்னதுலேருந்து அவரை ஓரறிவு ரெண்டறிவு இப்படிலாம் பரிணமித்து பரிணமித்து மனித உடலுக்கு வந்துடுத்து அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது எங்கேருந்து எப்படி வேணாலும் போகலாம் இந்த இந்த ஆர்டர்லாம் கிடையாது அதாவது இந்த உயிருக்கு உடம்பு கிடைக்கிறதுல ஒன்றும் ஆர்டர் கிடையாது இதுக்கப்புறமும் அது தான் இதுக்கப்புறமும் அது தான் நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க சில சாமியார்கள் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பர்த்து நமக்கு அதுதான் யார் சொன்னால் கீதையில் இங்கே சொல்றார் அது வந்து நீ தினம் ஒழுங்காக தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் பகவான் சொல்றது உனக்கு கிடைக்கலாம் நீ போஸ்டோன் பண்ற சங்கராச்சரியர் பிரம்மலோகமே போவேண்டாங்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் படித்தோம் எட்டாவது அத்தியாயத்தை சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றார் ஒன்பதாவது அத்தியாயம் தொடங்குற போது சொல்றார் அஷ்டமே நாடீத்வாரேன தாரணா யோகா புரோக்தா சததுஷ்பிராபா எட்டாவது அத்தியாயத்தில் உச்சந்தலையை பிழந்துண்டு பிரம்மலோகத்துக்கு போகிறத பற்றி சொன்னார் பகவான் அதெல்லாம் ரொம்ப சிரமம் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஞானத்தை அடைஞ்சு இங்கே மோட்சம் அடைஞ்சு விடலாம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கருத்தும் அவ்யம் ஒன்பதாவது அத்தியாயம் இன்ட்ரடக்ஷனை பாருங்கோ இன்றே இப்பொழுதே இகச்சே தவேதி அத இன்றைக்கே இப்பொழுதே நீ தெரிஞ்சு நோட்டியானா ஒம்பது நாளுக்குள்ள பிரம்மத்தை தெரிஞ்சு நோட்டியானா பிரயோஜனம் உண்டு என்ன நச்சேதிஹாவீதீன் மகத்தீ விநஷ்டி தெரிஞ்சுக்கலே பெரிய நஷ்டம் பூதேஷு பூத்தேஷு விசித்திர தீரா பிரேத்தமால் லோகாதம்தா பவந்தி ஆகையினால நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இதுலையே இருக்கணும் மோட்சத்தில் தான் இங்கே வந்த வரவை நம்ம இங்கே வந்து விசிட்டர் தான் பெர்மனெண்ட்டு கிடையாது இதுலேருந்து எப்போ வேணாலும் கிளம்புறதுக்கு தயாராக இருந்துன்னு இருக்கணும் இப்போது இதெல்லாம் சரி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டீங்க சுவாமி ரொம்ப இல்லாபரேட்டாக இந்த அசுர குணத்தை காலம்புற சொல்லியிருக்கீங்க போய் குளிச்சுட்டு வேறு வந்துவிட்டீங்க இன்னும் விடவும் மாட்டிங்கிறீங்க ஆனால் இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணி சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல போகிறது சொல் பேஷாக சொன்னால் போகிறது